கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தெய்வத்தை நான் அதிகமாக சோத்திரம் செய்கிறேன் மனமகிழ்ச்சியான நாளுக்காய் கத்தரை சோத்தரிக்க சந்தோஷமான நாள் சந்தோஷமாயி தினம் பற்றி தேவனிக்கு ஸ்தோத்திரமலு கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவிய பரிசு நாமனுக்கு ஸ்தோத்ர இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக அப்போசலாகிய பவுல் கொருந்தியர் சபையாருக்கு எழுதினதான இரண்டாவது நிருபம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ரெண்டு கொருந்தியர் நாலு ஐந்து ரெண்டு கொருந்தியலோ நாலு அத்தியாயமோ ஐதோ வச்சனமோ கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் யோக பரிசுத்த நாமனுக்கு சோத்திரம் அந்த காரணி வெலுக்கு பிரகசிச்சனு அணி பல தேவுடே தன மகிமனு கூர்ச்சின் ஜாநமு ஏசு கிரிஸ்து வெல்லடி பரச்சுக்கு மாதயமுல கணக்கே மமன்சுக்கா கிரீஸ்தூர் ஆயன பிரபுனு கூர்ச்சி மம்மனு கூர்ச்சி ஏசு நமித்தும் மேமுச்சாரக்குலமேசுமித்தம் பரிச்சாரக்குமதி கத்தூடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவன்க்கு நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் கிறிஸ்து ஆயன பிரபுவனையும் மம்மனு குறிச்சி கிறிஸ்து நிமித்தமும் பிரகட்டிச்சுனாமே கர்த்தர் தேவடு கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்ரம் தேவன்க்கு ஆண்டவர் என்று எழுதியிருப்பார்கள் பிரபுடைய அல்லது என்று எழுதியிருப்பார்கள் ஜீசஸ் என்று எழுதியிருப்பார்கள் ஜீசஸ் கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனாமனுக்கு சோத்திரமலு அடிப்படையா இருக்க வேண்டியதான விசுவாசம் அது மன பூர்வ விசுவம் இந்த விசுவாசமானது மிக அவசியமானதாக இருக்கிறது விசுவாசம் அனைத்து சா அவசியமாக உண்டிநாடு அது என்னவென்றால் அடிப்படையான விசுவாசம் அது காரியம் ஏட்டே நிஜமடைப்பட்டுமே ரோமர் கடந்திருப்பம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ரோமர் ஒன்று ஐந்து ரோமா ஐந்து மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாக இருக்கிறார் ேவுன குமரு குமாரன் என்று அழைக்கப்பட்டார் குமார்டு ஆனால் உண்மையிலேயே அவர் யோசியப்பின் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் தேவனுடைய குமாரன் பரிசுத்தாத்மனை பற்றி தேவன் யோக்க குமாரடை நாடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மனிதனுக்கு பிறந்தவன் மனிதன் புட்டின மனுஷ இறைவனுக்கு பிறந்தவர் இறைவன் தேவனிக்கு இந்த விசுவாசம் அவசியமாய் மனு மக்கள் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது விசுவாசமோ தப்பு கொண்ட மனுஷள் அந்த விசுவாசம் கேள்வியினால் வர வேண்டும் என்று ஆதியிலே அப்போ சலர்கள் பரிசுத்தவான்கள் தீர்க்கமாய் பிரசங்கம் அது ஆதி கலோஸு தீர்வு பிரசனா காரணம் அனுப்பு அவரு ஆரம்பம் எல்லாம் என்பதை நிரூபிக்கும்படியாகவே இருந்தது அது வார யொக்கம் அந்த ஏசு கிரிஸ்தேவுடன அப்போ நடைபடியும் புத்தகம் ரெண்டாவது அதிமுக முப்பத்தி ஆறாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ரெண்டாவது அதிமுக முப்பத்தி ஆறு அப்போ ரெண்டு முப்பை ஆறு இந்த ஆண்டவரும் கிறிஸ்துவமாக இருக்கிறார் என்று பிரசங்கித்தார்கள் தேவடோ பிரபுக்கான கிறிஸ்துக்கானோ நியமிச்சனும் இவர் ஆண்டவராக இருக்கிறார் இவர் அபிஷேகிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று பிரசங்கித்தார் கிறிஸ்துக்கானோ அபிஷேகம் என்பதா கிறிஸ்து அர்த்தமோ அபிஷேகா என்று சொல்லுவார் இப்படி மேசியா ஒருவர் வரவேண்டும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எல்லாம் எழுதியிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார் அது முன்க்கான இவருடைய நாமம் அல்லாதபடிக்கு வேறு ஒரு நாமமும் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னார் அது நாமம் தப்பித்தே வேற ஏ நாமம் ரஷணினா நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை வாசி நாலு பன்னெண்டு அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை இமமனை மனம் ரட்சண பொந்தவலன்னு தானே மனிதன் என்றால் அவனுடைய ரட்சிப்பு தேவை அந்த ரட்சிப்புக்கு வேறு ஒரு நாம ஏ நாம இந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டுவது மனிதன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அது நாமம் மீது மனம் விசுவாசம் மனுஷன் யோக பாத்தியதாக இவர்கள் திட்டமாக அறிவித்தார்கள் திட்டமாக பிரகரா ஒருவரும் ரஷிப்பில் தப்பித்தே நாடா ரே மனுஷ ராக ஒரு நாமும் கட்டளை அப்படி மனுஷன் ரஷப் பந்தே நான் தப்பி ஏ பிரது கச்சு பரிசு நாமத்துக்கு நம்முடைய கச்சரா தம்மை குறித்து சொல்லுகிறார் பிரபு ஏசு கிரிஸ்தவ தன்னு குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டு ஐம்பத்தி யோவான் யோகான் எழுதின சுவிசேஷம் எட்டு ஐம்பத்தி எட்டு யோகா எது யாபை எ முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இருக்கும்போது அறிவித்துக் கொண்டு வந்தார் அத்தனை தப்படு பலான் வைத்தான் பிரகட்டி சொன்னேன்னு அவர் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் பல இடங்களிலே திட்டமாக அறிவித்தார் அத்தனை பகிரங்கமாக செப்பக போயினா தான் பரி தப்பினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு அடிப்படையாக இந்த விசுவாசம் தேவை அது ரஷந்தி அந்த அத்தி பேசிக்கலா காரியம் காவல நடம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி வாக்கியத்தை வாசிக்கலாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றால் இது ஒருவனுக்கு அவசியம் தேவை வாசிக்கலாம் எட்டு எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு எப்போ நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான் இயேசு கிரிசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார் யேசு கிரீஸு தனிய ரட்சபடன் பாப்டிசம் பாப்சம் பய தேவனுடைய குமாரன் என்று சொல்லி யோக குமாரிடம் என்று அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறார் ஒப்புக்கொண்டாரோ பாப்திசம் பொந்தே தானே அருகே விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும் விசுவாசம் தோட்ட ஒப்புக்கொள்ளவழினும் நாம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இப்படி வார்த்தையை கேட்கிறோம் பாப்டிசம் இச்சே தப்படை விதமான அடுகு நாட்டேசு கே முயக்குராயா பூர்ணஹோட்டேசு விசுவசிச்சுன்னா பயர் என்ன நீட்டி நீ கத்திரேசு முழு இறுதி தோடும் ஏசு கிரிஸ்தூர் விசுவசி அவருக்கு கேள்வி கேட்டு அவர்கள் அறிக்கை செய்த பின்பு அவர்களுக்கு ஞானஸ்தானமும் கொடுக்கிறோம் அடிக ஒப்பு அர்த்தம் என்னவென்றால் என்பதான் அது தான் யோக அர்த்தம் நாமத்துக்கு சோத்ரம் தேவன்க்கு நடவடிக்கை புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தையும் வாசிக்கலாம் அப்பொழுது தொண்ணது இரவை இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சத்தியமாக அந்த நாட்களிலே தெரிந்தது ஏசு குமார குறித்து பிரகட்டும் சத்தியமேனது அவருக்கு அப்படி தெரிய வந்தது ஆலம் அப்படி தெளிவா பிரசங்க ஆரம்பித்தார் கிரீஸ் ஆலயங்களிலே கிரீஸ் யொக குமரு ஆலயம் யொக குமரு இது விசுவதான விசுவ விவரித்தின்னு விசுவ முடியாத ஒரு காரியத்தை நடத்திப்பேன் என்று சொல்லி இருந்தா தீர்வு நம கலாம விசுவா காணும் விசேடி நாள் எல்லாரும் கூடிய காரியம் அல்ல இது பிரதிஒக்கூட விசுவசிச்சே காரியம் காது விசுவாசி வேண்டியமான காரியம் அது விசிச்சவளத்துக்கு உபதேசத்தை அனைவரும் அனைத்து மதி வச்சுரு அற்புதங்கள் செய்யப்பட்டது அத்தனா அனைத்தேதனுடைய ரகசியங்கள் அறிவிக்கப்பட்டது ரகசிய அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஆயக்க காரண சூழ்ச்சி ஆச்சரியப்படினார் ஆனால் இவன் தச்சினுடைய மகன் அல்லவா இத்தனை யோகா தட்சிணய குமார சகோதர சகோதரிகள் நம்மிடத்தில் குடியிருக்கிறார்கள் சகோதர சகோதரன் தான் மனதோட்டி வாசினார் இப்படி இருக்கும்போது இவர் எப்படி ஆண்டவராக இருக்க முடியும் இறைவனாக இருக்க முடியும் என்று எடறிவிட்டார் அது மனது ஏ விதமாக தேவடைய ரக்ஷடையொண்டவர்கள் எவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் எவர்கள் இடறி போவார்கள் எவரு செதிரி போட்டார் குலம் என்ன கோத்திரம் என்ன ஊர் என்ன எப்படிப்பட்டவர்கள் என்று புறம்பானவை பார்க்கிறவர்கள் இடறி போவார் அது குலம் கோத்திரம் ஏற்றி சூசேட்டை சிலர் அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டமந்தி குத்து சூப்பிச்சமே குமாரன் என்று சொல்லுகிறீரே உங்களுக்கு அடையாளத்தை காண்பீர் அது நேவன குமாரவே தீன்கேதான் ஒரு குறிப்பு சூப்பிமன் இந்த விபச்சார சந்ததியார்கள் அற்புதங்களையும் பெறுகிறவர்கள் தேடுகிறவர்கள் அவர்கள் விசுவாசிக்க முடியாது அதுவசி தாக்குதான் குரத்துல சூச்சன்கிறேன் இது யோக காரிய விசுவாசிக்க முடியும் என்பதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் விசிச்சு விசிச்சி ஊரேமிட்டு அப்பா யார் தன்றி என்ன ஜாதி இவரை சேர்ந்தவர்கள் யார் வீர இத்தருக்கு சம்பந்த என்று மாம்ச பிரகாரமாக புறம்பானவைகளை பார்க்கிறவர்கள் விசுவாசிக்காமல் இடறி போவார்கள் அது பயன கார்டு அடையாளம் கண்டால் அற்புதத்தை கண்டால் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய சகோதரர்கள் கூட விசுவாசிக்கவில்லை கண்கொன்னு காண தன யொக்கொன்னு காரியம் இக்காசி காரியத்துலேருந்து விசிச்சு அவருடைய சகோதரனாக மகாபலி அப்போரு அது தன யொக்கிட்டு யாக்கோபு ஆலம் பெரிய அப்பம் என்று சொன்ன அது வரைக்கும் அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தார் அப்படிதான் வாக்கியம் அவர்களுக்கு வெளிப்படுத்தின பொழுது அவர்கள் இணறி போய்விட்டார் அர்த்தம் காணாக்கு செப்பினு செதிரி போயினார் அதாவது எல்லா காரியமும் புரிந்து முடியும் என்ற அர்த்தம் கிடையாது அது பிரதி ஒக்க காரியமும் கூட அர்த்தம் அவுத்ததும் விசுவாசிகளாக இருப்பார் விசுவாச இதை புரிந்துதான் செயல்படுவேன் என்றால் அவர்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டார் இது அர்த்தமாயிட்டே எப்படி கூட நிலவடீப்பம் ஜீவாஹாரம் புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரனு ரத்தம் பானம் செய்ய நித்தியஜீவம் என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்பதை அவர்கள் பொறுத்திருந்த விளங்குவதற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை தன் யோக அர்த்தம் அவர்கள் உயிர் செலுதலை குறித்து பிரசங்கம் பண்ண புனருத்தான குறித்து பிரசங்கோடு கேட்டுக்கொண்டிருந்தார் அப்படி தாக்கே விட்டு இப்படி மருத்துவரில் இருந்து அவர் பிரச்சார சரிப்போயினேன் அதிக படிப்பு இவனுக்கு பைத்தியத்தை உண்டாக்கிவிட்டது இதை யார் கேட்பான் என்று போய் விட்டார்கள் இத்தனை அதிகமாக வெறித்தனமுட்டது எவரு விட்டார எதிர்ப்போயினார் இதுவரைக்கும் கண்டிராததும் கேட்டிராததுமான காரியத்தை அவர்கள் கேட்டபொழுது அவர்களால் விசுவாசிக்க முடியும் அது அப்படி வரைக்கும் சூடனோ காரியமோ பிரகித்தி போய் இருக்க முடியாது அதை நம்புகிறவர்கள் தொடர்ந்து விசுவாசிகளாக இருக்க முடியாது இந்த பிரசங்கத்தை ஒரு பெரிய கூட்டத்திலே அபோஸல பெரும்பகுதியான மக்கள் அதுல இடறி போயிட்டார் அது அனைவருக்கு கூட்டமே கொஞ்சம் பேர் அங்கே இருந்தார் அது கொந்த மட்டுக்கு அக்கடி உன்னு என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அது இத்தனை ஏம சென்னு அங்கீகரிச்சா விசுவாசித்து கொண்டார்கள் விசுவசி கட்டுமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக பரசுத்தோற்ற <Sundan> சிலர் <Sundan> <Sundan> ீவனுக்கி நியமிக்கப்பட்டிருந்தபடி நியமித்து வைத்திருக்கிறார் பவுல பேசு அவர்கள் விசுவித்தார் அது பேச பவுல வீரு ஏதாவது மாட்டாரோ விசுவசி சாதாரணமாக விசுவல்ல அது எ சரி தான் திசினாரினா சோத்திரம் உண்டாவதாக தேவன்க்கு சோத்திரமும் அற்புத அடையாளங்களை செய்தார் கிறிஸ்தவருக்கு சாப்பாடு கொடுத்தார் ஏராளமான பேர் அவரை பின்னாலேயே வந்து கொண்டிருந்தார்கள் அனைத்து மந்தினை அதனை வெம்படிச்சினார்கள் இன்றைக்கு சுவிசேச கூட்டங்களை கவனித்து பாருங்கள் இப்படி சுவார்த்த கூட்டம் சூடாண்டி சரீர சுகத்திற்காக சரீர சுகமணித்த உலக ஆசீர்வாதங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமோ என்று ஏதோ மஞ்சள் தருக்குதான் பெரும் கூட்டமான ஜனங்கள் கூடுகிறார் அதிக்கமாய கூட்டம் அக்கூஜீவனை குறித்து வார்த்தை கொடுக்கப்பட்ட அது வார்க்கு நித்த ஜீவம் குறித்து வார்த்தை காண வாரி பிரகட்டின அக்கூடாரு அங்கே இவ்வளவு பேர் கூடுகிறார் அக்க எந்த மந்தி கூடுத்து இங்கே கொஞ்சம் பேர் தானே கூடுகிறார் இங்கே கொஞ்சமந்தே கூடுத்து சரியா இது சரியா அது சரினா இது சரினா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆளுத்துவமான காரியத்தை பேசினார் போதி இதற்கு யார் செவி கொடுப்பார் என்று பிரிந்து போய்விட்டார் அங்கீகரித்தார் போயினார் அதுக்கு முன்னாடி ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேர் என்று கூட்டம் கூட்டமாக அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடியே போனாங்க போனா காணு வேலை மந்தி ஐந்து வேலை மந்திப்பு எல்லாரும் போயிட்டார்கள் பன்னெண்டு மந்தி மட்டுக்கே எல்லாரும் போய் விட்டார்கள் நீங்களும் போக ஆசையா இருக்கீங்களா என்று கேட்டார் அது அந்த போயினார் போய் தான் ஆசைப்படுத்துனாரா நாங்கள் எங்கே போவோம் எக்கடிக்கு போத்தமோ நாங்கள் எங்கே போவோம் எக்கடிக்கு போத்தமோ நித்திய ஜீவ வசனம் இடத்தில் இருக்கிறதே ஜீவாக்கியமும் நித்திய ஜீவ வசனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னவர்கள் இருந்தார்கள் அவர்கள் விசுவாசித்தார்கள் சோத்திரம் இதை விசுவாசிக்க வேண்டும் விசுவை சாதாரணமாக எல்லாரும் சுவாசிக்கவில்லை சாதாரணமாக அந்த அங்கீகரிச்சாரு கொஞ்சம் பேர்கள் விசுவாசித்தார் விசுவித்த அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது விசுவாசமோல இருந்தது தந்து பிள்ளை விசுவாசமோருக்கு இன்னும் பிள்ளைகளை போல விசுவாசிக்க வேண்டும் பிள்ளைக்கு விசுவாசமார்க்குள்ளது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்த தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அடுத்த ஜானுக்கு பெத்த சதுவு மருந்து பிரகட்டபடி சிறு பிள்ளைகளுக்கு அவர்கள் தேவனுடைய அப்படிப்பட்டவர்களுடைய மற்றபடி இதை புரிந்து கொள்ள முடியாது ஒருவர் இருக்கிறார் அவர் தமிழிலே தேர்ச்சி பெற்றவர் தமிழ் எந்த ஜானவந்து பல கவிதைகளை கட்டவர் அனைத்து உள்மொழியிலே ரொம்பவும் புகழ் பெற்றவர் அது தமிழ் பாஷ் பேரு பிரதிஷ்டால அவர் குஜராத்தி பாசையில் எழுதியிருக்கிற ஒரு கவிதைக்கு அர்த்தம் கொடுக்க முடியுமா அது அத்தன குஜராத் கவிதே அொதினா அது போல உலகம் ஏராளம் பெற்றிருக்கலாம் அந்த லோக ஜானம் எந்த உடவச்சு பல மனிதர்களை குறித்து அறிந்திருக்கலாம் அனைத்து மதி குறித்து பல கற்று இருக்கலாம் அதை வைத்து கொண்டு ஆராய முற்பட்டால் முடியாது அடி ஜம் பெசர் அது குதரது எவத்தை ஆரந்து பார்க்கிறவர்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது அது பெரிய ஜாநீ அனுக்கேவு மனம் பரீட்சிச்சாலே அது காது இதில் சிருமுலயான விசுவம் தேவை அது விசுவே கே கேள்வி கேட்கிறவரு புரிந்து அது ஏ விதமாக பிரச்சன கணிப்பு விசுவோ விசுவேனால வரும் விசுவே வச்சு அறிவிக்கிற காரியத்தை வரும் அது பிரகட்ட காரியும் வினை வச்சு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது அது பிரதி ஒன்று பிரகாரிக்கவில்லை விசு அறிவிக்கப்பட்டதை கேட்டவர்கள் ஒரு சிலருக்கு விசுவாசம் வந்தது பிரகட்டி எவரத்தை விதிவுனோ கொண்டு விசின ஜீவனுக்கு உரியவர்கள் நித்திய ஜீவனுக்கு சம்பந்த சிறு பிள்ளைகளை போல தங்களை தாழ்த்தினு உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று எழுதியிருக்க அனுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடாது அங்கீகரித்த புரிஞ்சது தேர்ச்சி பெற்றவர் அர்த்தம் கிடையாது ஏதோ கொஞ்சமோ வேத காரிய மாற்றமும் அனுக்கூடாது ஊருக்கு ஆனால் அது பிரபல்யமாக்கப்படவில்லை அவர் ஒரு பெரிய ராஜகுமாராக காட்சி அளிக்கவில்லை அவரை குறித்து வளர்ந்தது வெளிப்பட்ட ஊருக்கு வச்சுக்கானது தெரிய படினது இவர் நாசரேத்து ஊரிலே உள்ளவர் இத்தனை நசலேத்து ஊரில உள்ள அவர்கள் வேதத்தை புரட்டி பார்த்தார் அத்தனை பரீட்சிச்சு ஆயிரங்களுக்குள் சிறியதாக இருந்தாலும் உன்னை ஆள போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை மட்டும் அறிந்திருந்தார்கள் சொல்லுங்களுக்கு வேத வாக்கியம் மட்டுமே அவர்கள் இடறிவிட்டார் மூலமாய் உண்மையை கண்ட முடிய முடிய கே விசுவாக இருந்தா வேதம் தெரிக்க அவர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை வாரிக்கு கூட கேமு என பெரிய போதகன் இருந்தா நிக்கோதே ஓரளவுக்கு சாதாரணமாக ஒரு மனிதரும் இப்படி செய்ய முடியாது கூட செய்யவேடே உண்மையிலேயே நீர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர் என்று சொன்னார் தேவனு அவருடைய கருத்து என்னவென்றால் பல மகான்களில் இவரும் ஒருவர் வ bueno. அத்தன்க்க அர்த்தம் ஏக்கிட்ட அனைத்து மந்தி மகானுபாவுல்ல மகானுபாவு தீர்க்க தரிசிகள் எழுந்து இருக்கிறார்கள் தீர்க்க தரிசியாக இருக்கலாம் என்றுதான் எண்ணினார் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான மக்கள் ஏன் ரட்சிக்கப்படவில்லை அனைத்து மந்திமித்தமோ ரட்சது அவர்கள் இவரும் ஒரு மகான் என்று எண்ணுகிறார்கள் அது இதே விதமாக அனை மீஸ்து அனுப்புற அனைத்து அவதாரது அனைத்து தலம் அப்படி தான் இருந்து வந்தவரேனா தேவன் என்று அவரால் அறிய முடியவில்லை மனிதர்களுடைய அபிப்பிராயம் விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது காரியம் எக்வகாண்டது சிறு பிள்ளையை போல விசுவாசிக்க வேண்டும் சின்ன பிள்ளைகளாக விசுவிச்சவிகளை கேட்டுக்கொண்டிருந்து அறிய முடியாது அடுத்து கிரகிச்சலே வறுமையான தேவனுடைய அது ஏதா பெக்கு போய் அத்தனை ஏதோ செப்தாடு பிசாசு பிடித்தான் என்று சொன்னால் அது என்று ஒரு பெயரை பிசாசு குறித்து ஆடுதன் ஹிஸ்டீரி ரோகம் அட்டாரு திராட்ச செடி ஒரு மாம்பழம் தொங்கிட்டு என்று சொன்னால் அது மியூட்டேஷன் என்று சொல்லுவார் அது வச்சே மாவிடி பண்ட அத்தி வேலாடுத்து ஆச்சரியம் அண்ட் இப்படி அவர்களால் விசுவாசிக்க முடியாது விஸ்வசிச்சு ஒரு பார்த்தேன் என்று ஒருவர் சொன்னால் அது சூச்சா இதேதோ பெண்டாரு கத்து பரசுத்தாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக பரசுத்தாசு பற்றிய உபதேசம் பிரிய வேண்டிய பிரகாரம் அது இவைகளெல்லாம் சிறு பிள்ளைகளை போல விசுவாசிக்கிறவர்களால் மட்டுமே முடியும் அது காரியமுனி சின்ன பிள்ளைங்க அங்கீகரிச்சு அது ஜெருபடினால் உங்கள் மனம் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் நிமித்தமாக மனசு சின்ன மாறலாக பிள்ளைகளை போல உங்களை தாழ்த்தி விட வேண்டும் சின்ன பிள்ளைங்க துணவ விசுவாசிக்கிறவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் விசுவாசத்தை குறித்து விளக்கம் கேட்கலாம் விசுவாசம் அவர்கள் விளங்குகிற பிரகாரம் நீங்கள் விளக்க முடியாமல் இருக்கலாம் அர்த்தம் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும் ஒப்புக்கொண்ட அவருடைய வார்த்தைகள் இந்த பரிசு வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்க அறிக்கை செய்ய வேண்டியதான காரியம் நீசுவாசிண்டேதாக்கு ஒப்புகொனும் இந்த பரிசுத்தேதாகமத்திலே முதல் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வாக்கியத்தில இருந்து முதல் வார்த்தையில் இருந்து கடைசி புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் கடைசி வார்த்தை வரைக்கும் பரிசுத்த பரிசுத்தால் ஏவப்பட்டு பரிசு இருக்கிற அது மொதடி வச்சனமும் வாய்படினா அங்கீகரிச்சேனு ஒவ்வொருவரும் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் விசுவா ஒப்புக்கொணவலும் அணு தினமும் வேதத்தை வாசிப்பதற்கு முன்னதாக இப்படி ஒரு விசுவாச அறிக்கை இந்த வேதத்தை வாசிக்கலாம் பிரதி தினமும் ஒப்புக்கொண்டு அப்பொழுதுதான் இது இறைவனுடைய வாக்கு என்கிற பயமும் பக்தியும் உண்டாகும் தான துவார்த்து யோக வாக்கியம் அனைவரும் பயமும் பக்தி மீது இந்த வேதத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் அவரிடத்தில் சோதனை செய்ய வந்தபோது எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறது என்று அறிவித்தார் சாத்தானு சோதிக்கு ஒவ்வொன்று முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியப்படுத்த பாருங்கள் பரிசு எந்த அதாவது நடந்த சம்பவம் நடக்கிற சம்பவம் நடக்க போகிற சம்பவம் இவைகளை முக்கியப்படுத்தி காண்பிக்கிறார்கள் அதுமாக ஜெயின சம்பவமும் சம்பவமும் சம்பம் குறி முன்னாரு பாருங்கள் சொன்னதுமாக இருக்கிறேன் என்று தானே சொன்னார் நான் அவர்களுக்கு தேவனாக இருந்தேன் என்று சொல்லவில்லை அப்படி சொல்லி இருந்தால் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் இப்பொழுது இல்லை என்ற அர்த்தம் அதுரஹாமு யாக்கோபுகாவினா இப்படி அர்த்தம் இருக்கிறார் என்று தேவையில் சந்ததிகள் என்று சொல்லப்படாதபடிக்கு சந்ததி என்ற எழுதியிருக்கிறது சந்ததி அனுப்பினாடு சந்ததிகள் என்றால் பலரையும் குறித்துவிடும் சந்தத்தல் அட்டை அனைத்து மந்தி குறித்து சந்ததி என்று சொல்லி இருக்கிறபடினால் அந்த சந்ததி இயேசுவே என்று சொன்னார் அது சந்தேசு சந்ததி அனுப்பிலேயே இப்படி எழுத்துக்களை எவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் ஆயுத விர்த்தல் எழுதுகிறது எவ்வளவு கடினமான காரியம் விரயம் எந்த கடினமாயதோ சூடண்ட் எழுத்துக்களை பாதுகாப்பது எவ்வளவு பெரிய கடினம் விர்த்தல் பச்சே எந்த கடினமாய காரியமும் கடந்து செல்ல செல்ல விஞ்ஞானம் பெருக பெருக இந்த எழுத்துக்கள் எவ்வளவு அருமையாக காக்கப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் விஜா பெரு வலன்கெந்தோர் எழுத்துக்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அது விரசிய பிரதி ஓகே விர்த்து கூட ஆத்மாரா விரசிய கண்டிப்பாக விசுவையும் ஒப்புக்கொன்னு இரவனுடைய வாக்கிய பரிசுநாத்துக்கு அவசியம் தேவைபடி சாதாரணமான விசுவாசிகளாக இருக்கக்கூடாது இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு விளங்காதபடியினாலே தப்பு என்று தீர்த்து விடக்கூடாது காரியம்லே அர்து வளர்த்து தப்பின விளங்கி இருக்கிறத மட்டும் கை கொள்ள வேண்டும் அது அர்த்தம் மட்டுமே நடிச்சு கொண்டவா காலம் வரும்பொழுது மற்றவர்கள் மற்றவைகள் விளங்கும் அது கலம் வச்சே தப்பு மிதத்தாவி கூட நீங்க அர்து கை கொள்ளுகிற விஷயத்துலேயே ஒருவரும் தங்களை ஜானு சொல்லக்கூடாது அது அர்தம் காரிய ஜாணு அனுடாது அனுபிள்ள வா என்று கையூட்டால் பின்னாடியே வந்து பிள்ளைக்கு வந்து அது போல ஏசு எப்படி கொண்டு செலாரோ அப்படியே போயிட வேண்டும் அது விதமாக ஏசு ஏதாவது மோ ஆதமாக போய உங்களை எப்படி நடத்தோ அப்படி நடந்து விட வேண்டும் சபை நடிப்பதோ ஆதமாக அது காரியம் உபயோக ஆபத உங்க சொந்த கருத்து வெளிப்படுத்தினாலும் உங்களுக்கு அது கஷ்டம் அது யாரு தலம் பயிர் பரிசின கஷ்டம் இது மனித ஜாத்தப்ப மனுஷம்ோட்டின் படி தீர்ப்பு செய்யக்கூடிய காரியம் ஏதோ சூச்சி மீது தீர்ப்பு ஆராய்ச்சினாலே கண்டுபிடிக்க கூடிய காரியும் பரீட்சு கணக்கம் அறிந்துருக்க கொஞ்சம் தினாலே புரிந்து கொள்ளக்கூடிய காரியும் வல அது பிரகட்டின மறைக்கப்பட்ட இதுவந்து மரு காரியும் அங்கீகரிச்சுவாங்கே கர்த்துவே பிரபுவே தேசு சொன்ன ஒவ்வொன்றும் இப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சந்தேகமற்ற இந்த விசுவாசத்தினாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் வாக்கியம் அப்போ இரவை உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள் துடிச்சுயோ மார மனசு வந்த திருகுடி நீங்கள் விசுவாசித்தால் விசுவாசித்தால் உங்கள் பாபங்கள் நிவத்தி செய்ய வழி உண்டாகும் விஸ்வசனேவுடன விஸ்வசிச்சு நீ யொக பாபமு துடிச்சு வேயபடி ஆறாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் இரவு ஆரோ வச்சனம் உங்கள் பொன்னாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தமது பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கு அனுப்பினார் கத்துடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவத்தான சேவத்தை மல்லிச்சுட்டு வல்லனா புத்தூன்றாவது அதிப்பம் முப்பத்தி ஒன்பது அப்போ தொழில் 你 நீதிக்கப்பட முடியும் விசுவசிச்சு வாடு நீதிமன்ற தீர்ப்பு திருச்சப்படணும் பெற முடியும் பெற முடியும் நீதிமன்றத்துக்கு சோத்திரம் உண்டாவதா நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தீர்ச்சபடி அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாளிலே வெளிப்பட வேண்டும் அவருக்கு முன்பாக ஒரு நாள் வெளிப்பட வேண்டும் நிலபடனும் அவர் நியாயாதிபதியாக ஏற்படுத்தப்படும் ஏற்படுத்தபடி அவருடைய அவருக்கு முன்பாக தய பெற்று பாவ மன்னிப்பு பெற்றுக் வேண்டும் அத்தின் மனப்பொந்தே நிமித்தமாக பொந்தே நிமித்தமாக விசிச்சி அப்போ அப்போ நலவேகமா ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி ஏற்படுத்தப்படி ஞாயாதிபதி வாக்கியம் அவர விசுவ அவன் பாபமெருவா விசுவாரு அப்போ விசாசி அப்படியே அர்தா கர்ந்து குமாரி விசுவாசி உண்மை என்று மா நீயும் ரீர்கள் விசுவசி இன்ட்டு வாரும் ரட்சையான தேவனுடைய பிள்ளைகள் நாம் விசுவாசிகளாக இருக்கிறபடி நான் விசுவலாக வாசல் திறந்திருக்கடி அவர்கள் ஜபம்ன வேண்டும் பிரார்த்தனை முயற்சி எடுக்க வேண்டும் பிரயினாக மாதிரியாக இருக்க வேண்டும் வாரிக்கு முன் மாதிரி வெளிப்படுத்த வேண்டும் பிரகடன வார்த்தையினால் மா கிரியும்த்துக்கு அவர்களிக்கப்படுவார்கள்ரு கூட வாக்கு சோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறத பாருங்கள் தேவடன்னு சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் எது முப்பத்தி ஒன்னு முப்பது தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள் யூதரத்தோ மீறு நான் வாக்கியம் நெல்ச்சினாரை நிஜமாக உபதேசத்தில் நிலைத்திருந்த உபதேசம் அங்கீகரிச்சு அறிவீர்கள் விடுதலை உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் விடுதலை அனுகிரிச்சினாட்ல தப்ப கொண்ட விடுதலை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் விடுதலை நிஜமாக விடுதலை பொருந்து எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் தேனி நின்று விடுதலை பொந்த வலைனும் ஆதிப்பிதா அடிமைப்பட்டு போனார் அது மன ஆதி பிதா வச்சேசம் அது மணி சமுதாயத்தை அது ஆதா தான் பாப மணி யாரு காரியம் வந்து இந்த அடிமை தனத்துல இருந்து ஏசு விடுதலை விடுதலை அனுகிரிச்சு ஒரு மணித நாள் இந்த காரியத்தை செய்ய முடியாது அந்த வசனத்தை கை கொள்ள வேண்டும் வாக்கியம் கை கைக்கொண்டால் என்ன ஆகும் கை கொண்டா ஜெரு ஒன்னாவது வாக்கியத்தை வாசிக்கிறான் வியாபாரி வச்சு கொண்டாம் ஒருவன் என் வார்த்தைகளை கை அவன் எந்த மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மரணத்தை காண்பதில்லை எப்படி இத விசுவிக்க வேண்டும் இது விசுவையை போல விசுவாசி சண்டை விட்டலாக விசுவிச்சவளும் இப்படி வர்கள் தான் விசுவாசிகள் எழுதியிருக்கிற இந்த வாக்கியம் தானே எழுதப்பட்டிருக்கிறது குமாரன் தானே குமாரே கதாசு தானே இறைவன் மரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கைகொன்னு அப்படேர்ச்சி காரியம் அப்பா பட்டது கண்ண வியாசமல் அப்பார் பட்டது அப்படி சதுவு கன்ன வத்திய எழுத்துக்களுக்கு அப்பார் பட்டது கைச்சு வேத வாக்கிய கண்ண வேறது சீரு பிள்ளையை போல விசுவம் உண்டாவதா மரணம் வச்சு நடி ஆதாமுடைய சந்ததியாயிருக்கிற எல்லாரும் மரணத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் அது ஆதாம துவார வச்சு பிரதிஒக்கம் எனக்கு நியமிக்கிற தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்பு உண்டாகிறது குமார ஒப்புடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை சத்தியம் என்று விசுவாசித்து அதை கை கொண்டு வருகிறவர்கள் நீதிமன்ற்களாக்கப்படுகிறார் குமாரிடனை மனம் கிரகிச்சு மாட்டி சத்தியமனம் வேணாலே அவன் எந்த மரணத்தை அது எப்படி கூட மரணம் விசுவன் வாக்கியம் விசிச்சவன் விசுவி அப்படியே அர்துற அது நே சபைக்கு போத்துனாலும் அந்த சபையில நான் ஒரு மெம்பர் ஆ யொக்க சபில கூட மெம்பரு தவறாம கோயிலுக்கு போயிருவேன் தப்ப கூட தேவனுக்கு சன்னிதானம் போத்தான் பைபிள படிக்கிறேன் ஆய்னா ஜபம் பண்ண விசாசிமே கதா இல்லை முடிதா வாக்கிய அங்கீகரிச்சாடு அசாதாரணமான அசாதார கண்டிரா இப்படி தாக்கம் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஏ நோக்கு ஏ நோக்கு அவர் மரணத்தை காணாத அவர் மருவம் ஆகிவிட்டார் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் மரணம் பரலோகம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்லத்தில் இருக்கிறது தேவன் யோக்க ராஜ்யம் அனைத்து மாற்றம்லோ காது பலமுல உணது வேதத்தில் எழுதி இருக்கு வேதம் யாருக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இறைவன் இருக்கிறார் என்று நம்புகிறவரோ விசுவாசி என்று சொல்ல கண்பேட்டி சொல்லுங்க வாக்கியெல்லாம் ரொம்ப அறிவாளிகள் எழுதினது நல்ல கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களை நீங்க அவிசுவாசி என்றுதான் சொல்லுகிறீர்கள் அந்த இக்கடைய வாக்கியம் ஏதோ பெரிய ஜானவன் வசியுன்னது ஏதோ சதவீதம் மஞ்சள் அர்தான் அனுக்கு வார அவிசுவாசு இது தேவனுடைய வார்த்தை மாட்டலு என்று நம்புகிறவர்கள் விசுவாசிகள் விசுவாசலு ஒருவன் வார்த்தையை கை கொண்டால் அவன் எந்த மரணத்தை காண்பதில்லை என்று சத்தியமா சத்தியமா சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கேசுனா மாட்டல் கைகொனேட்டி வார வார மரணமனை என்னடிக்கே ருச்சிச்சோடர் அனைத்து நான் இத விசுவலு இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களா விதமான விசுவாசம் சின்ன பிள்ள மாதிரி நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் இதுல தகிச்சுக்கண வலு எனக்கு எல்லாம் தெரியும் தெப்படவே முடியாது வீட்டு வீட்டாட்டோ எப்படி கூட விசுவாசத்தில் நிற்க முடியாது இந்த மறுரூபம் வார்த்தையை நம்மிடத்தில் பலிதமாக்க வேண்டும் மறுரூபாய் மாட்டோம் பலிச்சவளே வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சாவக்கு வரம் எளிதில் வேண்டும் நிமித்த ஏழாவது அதிகாரம் ரெண்டு ஒன்று இப்படிப்பட்ட வாக்கு தத்து நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பெரியமானவர்களே பிரியமானவர்களே மாம்சத்திலும்வியிலும்ண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் அதுக்கு என்ன செய்யணும் தானிக்கு மனம் ஏனோ எங்களுக்கு இடம் கொடுங்கள் எங்களுக்கு இடம் கொடுங்கள் சேர்த்து கொண்டு இப்படி ஒரு அப்போசல் சொல்லுகிறார் இடம் கொடுங்கள் சபைக்கு மீறிபடிக்கு இடம் கொடுங்கள் சோட்டிபுடி உபதேசத்திற்கு இடம் கொடுங்கள் உபதேசமனுக்கு மீறி சோட்டிபுடிக்கு இடம் கொடுங்கள் தலைமை நீங்கள் பூர்ணமாகிவிடும் இல்லாவிட்டால் முடியாது அசா கத்துசுநாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதா பரிசு நாமக்கு அந்த சபையில இருப்பான் இந்த சபையில இருப்பான் அப்படி உபதேசத்துல இருப்பேன் இப்படி இருப்பேன் நானும் அப்படி ஆயிருவேன் இந்த கதையெல்லாம் வேண்டாம் அது நேனா ஆ யொக்க சபில ஆ உபதேசம் அவுத்தர கூட ஏமாற்றம் இது மோசம் காரியமும் எங்களுக்கு இடம் கொடுங்கோட்டி அந்த நிலையை அடைய முடியும் அது அப்படே பரிசு பந்தகலரு நாங்களே அவருடைய ஊழியக்கார உங்களுமே இறைவனுடைய ஊழியக்காரர்கள் என்றும் பிரசிக்கிறோம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம் சூத்திரம் உண்டாவதா பரிசுநாத்தம் கைகொண்டு நடக்கிறவர்கள் எந்த மாட்டல கைக்கொண்டு நடிச்சு கூட மரணம் அவருடைய சரியான விசுவாசிகளாக மாறும் சர தண்ட பிள்ளது